ஒருவர் எப்படி குளிக்க வேண்டும் என கேட்டார் கஸ்தூரி கலந்த பஞ்சை எடுத்து நீ சுத்தம் செய் என்று மூன்று முறை நபிசல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்னர் அவர்கள் வெட்கப்பட்டு தமது முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் அல்லது அதைக் கொண்டு நீ சுத்தம் செய் என கூறினார்கள் அப்போது அந்த பெண்ணை பிடித்து என் பக்கம் இழுத்து நபிசல்லம்மாகவும் அழகி வசல்லம் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்பதை அவருக்கு விளக்கினேன்